அந்த பையன் சின்னவனாக இருக்கும்போதே அவனுடைய அப்பா வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாரு அதனால அவனுடைய அம்மா தான் அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு வந்தாங்க அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு கொண்டு வரக்கூடிய மிக சொற்பமான பணத்துல அவனுக்கு நல்ல வசதியாக உணவு கொடுத்து பள்ளிக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்ச காலத்துல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரி போய் அவங்க வேலைக்கு போக முடியாத நிலைக்கு வந்துட்டாங்க அப்போ சொக்கு வேற வழி இல்லாம அவனே வேலைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான் அந்த ஊர்ல யார் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் ஏன்னா சொக்குக்குன்னு தனியாக எந்த வேலையும் தெரியாது யார் என்ன வேலை சொன்னாலும் கடைக்கு போவ சொன்னால் கடைக்கு போவான் துணியை துவச்சிட்டு வர சொன்னால் துணியை துவைச்சிட்டு வருவான் செருப்பை போய் தைச்சிட்டு வா தச்சிட்டு வந்து கொடுப்பான் ஆற்றுல போய் தண்ணி மோந்துட்டு வா தண்ணி மோந்துட்டு வந்து கொடுப்பான் இந்த மாதிரி வந்து ஊரில் இருக்கவங்க சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்தான் அதனால் அவன் பள்ளிக்கூடம் போகிறது நின்று போச்சு சொக்குவட குடிசை வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு மாடி வீடும் இருந்தது அந்த மாடி வீட்டுக்கு சொந்தக்காரர் வேற யாரும் இல்ல சொக்குவோட அப்பாவோட சொந்த தம்பி தான் அதாவது சொக்குக்கு சித்தப்பா அவருக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்க வந்து தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து நல்ல வசதியா சாப்பிட்டுட்டு நல்ல வசதியான உடைகள் ஊடுத்திக்கிட்டு ஆடம்பரமா வாழ்ந்து வந்தாங்க சொக்கு தன்னுடைய அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கிறத குறிப்பிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட போய் ஒரு சில முறை உதவி கேட்டப்போ அவரு உதவ முடியாம விரட்டி விட்டு அதனால சொ வீட்டுக்கு போகாம வைராக்கியமா இவனே சம்பாரிச்சு அவங்க அம்மாவை காப்பாத்திட்டு வந்துட்டு இருந்தான் அவங்க அம்மாவுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாம சொக்கு ஒரு நாள் ரொம்ப வேதனையோட கால் போன போக்கில நடந்து போய்கிட்டே இருந்தான் ஒரு காட்டுக்குள்ள போயி அங்க ஓங்கி வளர்ந்து இருந்த ஒரு மரத்து நடியில படுத்தவன் அப்படியே தூங்கிட்டான் அப்போ அவனுக்கு ஒரு அருமையான கனவு வந்தது அந்த கனவுல வந்து ஒரு தேவதை வந்துச்சு அந்த தேவதை என்ன சொல்லுச்சுனா சொக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் உனக்கு ஒரு ஜோடி செருப்பு தர்றேன் அந்த செருப்பை போட்டுக்கிட்டு நீ குதிச்ச அப்படின்னா உனக்கு தங்க காசு கிடைக்கும் ஆனா தொடர்ந்து குதிச்சுகிட்டே இருந்தா நீ கொஞ்சம் கொஞ்சமா சிறுசாகி கடைசில எறும்பு அளவுக்கு சின்னவனா போயிடுவ அதனால காசுக்கு ஆசைப்பட்டு தொடர்ந்து குதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நீ குதிக்கும்போது உனக்கு கிடைக்க கூடிய ஒரு சில தங்க காசுகளை வச்சே அப்போதைக்கு சமாளிக்கணும் அதிகமா ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு அது மட்டும் அந்த தேவதை என்ன சொல்லுச்சுனா அப்படி நீ குதிக்கும் போது உன்னுடைய உயரம் கொஞ்சம் குறைஞ்சாலும் அன்று இரவு நீ தூங்கி எழுந்தனா மறுநாள் நீ இயல்பான உயரத்துக்கு வந்துடுவ அதனால ஒரு சில முறை நீ குதிக்கிறதுல தவறு கிடையாது ஆனா தொடர்ந்து குதிச்சுகிட்டே இருந்தா நீ படிப்படியா குறைஞ்சு ஒரு எறும்பு அளவுக்கு சுருங்கி போயிடுவது மரத்தடியில தூங்கிட்டு இருந்த சொக்கு திடீர்னு திடிக்கிட்டு விழிச்சு எழுந்தான் தான் கண்டது கனவா இல்ல நெஜமா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி யாரையுமே காணும் அப்போ மரத்து மேல இருந்து ஒரு ஜோடி செருப்பு கீழே பொத்துன்னு வந்து விழுந்தது அந்த செருப்ப கையில எடுத்தவன் அண்ணா பார்த்தா பறவை போல ஏதோ ஒன்று பறந்து போயிட்டு இருந்தது அது கண்டிப்பாக தேவதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதைக்கு நன்றி சொல்லிட்டு சொக்கு அந்த செருப்பை எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு முறை குதிச்சு பார்த்தான் ஒரு தங்க காசு விழுந்தது ரொம்ப சந்தோஷமாகி அந்த ஒரு ஜோடி செருப்பை தூக்கிட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்கு வேகமாக வீட்டுக்கு போனான் அம்மாவை பார்த்து நடந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் தன்னுடைய அம்மாவுக்கு தேவையான மருந்துகளையும் உணவுகளையும் வாங்கிட்டு வந்து அம்மாவை சந்தோஷப்படுத்தினான் இப்படி ஒவ்வொரு நாளும் தனக்கு தேவையான பொல்லாம் ஒரு சில முறை குதிச்சு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தங்க காசுகளை வச்சு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வந்த சொக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அம்மாவை குணப்படுத்தினா அவனுடைய அம்மாவும் நல்லா சவுக்கியமாயிட்டாங்க அதுக்கு பிறகு சொக்கு பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சான் தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றதும் வீட்டுல வந்து சந்தோஷமா ஆடிப்பாடி அவங்க அம்மாவோட சந்தோஷமா இருக்கிறதையும் அவங்க சித்தப்பா பார்த்துக்கிட்டே இருந்தாரு எங்க இருந்து இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வசதி வந்தது திடீர்னு நல்லா சாப்பிட்றாங்க அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான் வேலைக்கே போறதில்லை ஆனா அவங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு வீடு கூட கொஞ்சம் பெருசா கட்டிட்டாங்க அவங்களுக்கு தேவையான உடைகளையும் அவங்களே வாங்கிக்கிறாங்க எங்க இருந்து இவங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அதனால அவர் ஒரு நாள் வந்து சொக்கு கிட்ட ரொம்ப அன்பொழுக பேசி சொக்கு எப்படி உனக்கு இந்த மாதிரி வசதி வந்தது எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்கவும் சொக்கு வந்து ரொம்ப வெள்ளந்தியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா அப்படின்னு சொன்னான் அப்ப அவங்க சித்தப்பா சொன்னாரு சும்மா சொல்ல யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து புதையல் கிடைச்சிருக்கணும் சரியா அப்படின்னு கேட்டாரு அப்போ அவன் சொன்னான் புதையல் எல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு தேவதை ஒரு ஜோடி செருப்பு கிடைச்சது அதை போட்டுக்கிட்டு குதிச்சா தங்க காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் இத கேட்ட அவங்க சித்தப்பா அப்படியா நிஜமாவா அப்படின்னு கேட்டாரு ஆமா சித்தப்பா இங்க பாருங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஜோடி செருப்பு எடுத்துட்டு வந்து போட்டுக்கிட்டு குதச்சு காமிச்சான் அதுல ஒரு தங்க காசு கீழே விழுந்தது இதை பார்த்த சொக்குவோட சித்தப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கு எனக்கு ஒரு நாள் இந்த செருப்பை தர முடியுமா ஒரே ஒரு நாள் அப்படின்னு கேட்டாரு அப்ப அவன் சொன்னான் இல்ல சித்தப்பா இதை நான் யாருக்கும் தரக்கூடாது இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னான் அப்ப அவரு ஒரே ஒரு நாள் தானே எனக்காக நீ இதை தரமாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து வலுக்கட்டாயமா அந்த செருப்பை தூக்கிட்டு கதவை சாத்திட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு தன்னுடைய வீட்டுக்கு போனவர் அங்க என்ன பண்ணாருனா கதவை சாத்திக்கிட்டு ஒரு பெரிய ஜமுக்காலத்தை எடுத்து விரிச்சு அதன் மேல நின்றுகிட்டு அந்த செருப்பை போட்டுக்கிட்டு குதிக்க ஆரம்பிச்சாரு தங்க காசு வந்து விழுந்தது மறுபடி குதிச்சாரு மறுபடியும் ஒரு தங்க வந்துச்சு இப்படி அவரு தங்க ஆசைப்பட்டு குதிச்சுக்கிட்டே இருந்தாரு காசு கொட்டிக்கிட்டே இருந்தது ஆனா தன்னுடைய உயரம் குறைஞ்சிக்கிட்டு அவருக்கு தெரியல அவர் என்ன நினைச்சாருன்னா நான் விழிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல ஆயிரம் பொற்காசுகள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அதனால நான் ஆயிரம் முறை குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு ஆயிரம் முறை குதிச்சாரு அவர் குதிச்சுக்கிட்டே இருக்க இருக்க காசுகள் குவிஞ்சுகிட்டே இருந்தது ஆனா அவருடைய உருவம் சின்னதாகி சொக்கு சித்தப்பா ஒரு சுண்டலி சைசுக்கு வந்துட்டாரு அப்போ அவருக்கு ரொம்ப களைப்பானது கண்ண திறந்துகிட்டு மலை போல குவிஞ்சிருந்த தங்க காசுக்கு இடையில அவர் ஒரு சுண்டலி மாதிரி நின்றுட்டு இருந்தாரு என்னது காசுகள் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு நான் என் வீட்டுல இருக்கேன் ஆனா ஏன் இந்த இடம் இவ்வளவு பெரிய மைதானம் மாதிரி இருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது தன்னுடைய உருவம் சுருங்க சுங்கி தான் ஒரு சுண்டி அளவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கறது இதுக்கடையில சித்தப்பாவை துரத்திக்கிட்டே வந்த சொக்கு அவருடைய வீட்டு கதவு பூட்டி இருக்கிறத பார்த்ததும் வழியில குதிச்சு வீட்டுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு சுண்டலி அளவுக்கு சுருங்கி போயிருந்த சித்தப்பாவை பார்த்த ஒரு பூனை அது உண்மையான சுண்டலி தான் அப்படின்னு நினைச்சு சித்தப்பாவை உயிருக்கு பயந்து இங்கேயும் அங்கேயும் குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்த சித்தப்பா வேற வழி இல்லாம கடைசியில என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே சொக்கன் அவனுடைய சித்தப்பாவை அந்த பூனை விழுங்கிடுச்சு வேற வழி இல்லாம சித்தப்பாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அங்க இருந்த தங்க காசுகள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்து சந்தோஷமா வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சான் சொக்கன் என்ன நடந்து போச்சு பாத்தீங்களா சின்னஞ்சிறு சிறுவனான சொக்கன் பட்ட கஷ்டத்தை பார்த்து மனமிறங்கி அந்த தேவதையை அவனுக்கு கொடுத்த அந்த ஒரு ஜோடி செருப்ப தன்னுடைய பேராசையால தவறாக பயன்படுத்தி தன்னுடைய உயிரையே விட்டுட்டு அரிச்சு தப்பான் இதத்தான் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க சரி நேயர்களே